ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம நான் ம சந்நியாசத்தை உபதேசம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் இந்த ஸ்லோகத்துக்கு முன்னால ஸ்லோகத்துல சொன்னார் அதாவது ஆத்மா செயல் புரிய வேண்டும் என்கின்ற தன்மையையோ செயல்களையோ செயல்களுடைய விளைவை அனுபவிக்கும் தன்மையையோ படைக்கவில்லை எல்லாம் மாயினால் தான் செயல் புரிபவன் என்பதையும் செயல்களையும் செயல்களின் பலனை அனுபவிக்கும் தன்மையையும் படைக்கிறது தூய உணர்வாகிய பரமாத்மாவை சார்ந்திருந்து மாயாசக்தி தான் செய்கிறது உண்மையில் பிரம்மம் இதை செய்யவில்லை பிரபுன்னர் இந்த ஸ்லோகத்துல சொல்லுகிறார் அதை கொஞ்சம் விளக்கி சொல்றார் ஆத்மா விபுகு விபுகுன்னு சொன்னா விசேஷேன பவதி எல்லாவற்றுக்கும் மேலாக சிறப்புற்று விளங்குவதைத்தான் விபுகுன்னு ஆத்ம சைதன்யத்தை சொல்றார் கசிச்சித்து பாப்பம் ஆதத்தே எந்த விதமான பாபத்தையும் யாருடைய பாபத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை பாபம் கிடையாதுன்னு அர்த்தம் ஆத்மாவுக்கு பாபம் இல்லை பாபத்தோட பலனாகிய துன்பமும் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா துன்பத்தையும் இன்பத்தையும் நாம தான் அனுபவிக்கிறோம் அதை வேடிக்கை பார்க்கறோம் வேடிக்கை பார்க்க கத்துக்கிறது தான் ஞானம் ஆனால் நான் துன்பமாகவே இருக்கேன் சொல்லி அதோடு இணைச்சிக்கிறதுல தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வருகிறது ஏன்னா நான் துன்பத்தையும் பார்த்துருக்கேன் இன்பத்தையும் பார்த்துருக்கேன்னு சொல்கிற போது அதுக்கு வேறானவர்கள் தானே நாம உண்மையிலே ஆத்மஸ்வரூபமாகிய நாம் பாபத்துக்கும் பாபத்தினுடைய பலனாகிய துன்பத்துக்கும் சாட்சியாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த உண்மை தெரியாததுனால நான் பாபி நான் புண்ணியசாலின்னு சொல்லிக்கிறோம் இந்த ஸ்லோகம் அதை நீக்குகிறது நாதத்தே கசிய பாபம் கசித் பாபம் நாதத்தே யாருடைய பாபத்தையும் இந்த ஆத்மா ஏற்றுக்கொள்வதில்லை கிரகிப்பதில்லை அப்படின்னா எனக்கு பாபம் இல்லைன்னு அர்த்தம் நச்சைவ சுக்ருத்தம் விபு புண்ணியத்தையும் இந்த ஆத்மா சுவீகரித்துக் கொள்வதில்லை ந ஆதத்தேனா அனுபவிப்பதில்லை அப்படின்னு அர்த்தம் அது அனுபவிக்கிற மாதிரி இருக்கிறது புண்ணியத்தையும் பாபத்தையும் செய்யற மாதிரியும் புண்ணியத்தையும் பாபத்தையும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கு ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும் தப்பாக புரிஞ்சுக்க கூடாது உலகியல் நோக்கில் நாம பாபத்தை செய்யக்கூடாது புண்ணியத்தை தான் செய்யணும் ஆனா நமக்கு வந்து நாம் புண்ணியத்தை பண்ணிட்டேங்கிற கர்வமோ பாபத்தை பண்ணிட்டேனேங்கிற குற்ற உணர்ச்சியோ ஒரு நிலையில நமக்கு நீங்கி ஆகணும் அதற்காக இந்த உபதேசம் பண்ணப்படுகிறது இது மிக ஜாகிரதையாக இந்த கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போட கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே ஆத்மாவுக்கு புண்ணிய பாபம் இல்லை ஆத்மாவுக்கு கர்த்திருவமோ போக்திருத்துவமோ இல்லை செயல் புரியும் தன்மையோ அதனுடைய பலன்களை அனுபவிக்கிற தன்மையோ இல்லை உலகியல் கோணத்தில் பார்த்தா நாம் எல்லாரும் காரியம் பண்ற மாதிரியும் அதோட பலனை அனுபவிக்கிற மாதிரியும் இருக்கு ஆழ்ந்த தத்துவத்தினுடைய நோக்கத்தில் பார்க்கும் போது நாம எந்த செயலையும் புரியறதில்லை செயலின் பலன்களையும் அனுபவிக்கிறது இல்லை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற கோணத்துல நாம என்ன செயலை செஞ்சாலும் அனுபவிச்சாலும் அதனுடைய ஆழமான தன்மையை பார்க்கிற போது இது ஒரு தோற்றம்ங்கிறத உணரணும் ஆனா இத நிறைய பேர் உணர்றது அடுத்த வழியில சொல்றார் அக்ஞானேன் ஆவருத்தம் ஜானம் இந்த உண்மையை அறிவானது அறியாமையினால் மறைக்கப்பட்டிருக்கிறது இதை ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணினா தான் இந்த உண்மை விளங்கும் எத்தனையோ பேருக்கு நம்ம எடுத்து சொன்னாலும் புரியறதில்லை அவர்கள் தங்களை உடம்பாகவே நினைக்கிறார்கள் வேதாந்தம் இன்னும் ஆழமா போகிறது தன்னை உயிராக கூட இங்க கருதக்கூடாது தன்னை தூய உணர்வாக உணர வேண்டும் என்று உபதேசம் பண்ணுகிறது அந்த அர்த்தத்தை தான் இங்கே சொல்லுகிறது உண்மையான அறிவானது இந்த உண்மையை பற்றிய அறியாமையினால் மறைந்திருக்கிறது அதனால என்ன பண்றோம் அதனால் அர்த்தம் அதனால அந்த அஜானத்தினால் ஜன்தவா இந்த சரீரத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் எல்லாம் தங்களை பற்றிய உண்மையை உணராமல் முஹியந்தி முக்கியந்தீன்னு சொன்னால் மயங்கி போயிருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையெல்லாம் உண்மைன்னு நினைத்துக்கொண்டு இந்த இன்ப துன்பங்கள்லாம் சத்தியம் நினைத்து கொண்டு அதுக்கான அதே சமயம் இன்பம் ரொம்ப துல்றதும் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக துன்பத்தில் துடிச்சு போறதும் இன்பத்தில் துல்றதும் மோகன்தான் துடிப்பதும் துள்ளுவதும் மயக்கம் அறியாமையின் விளைவு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் மன்மார்ந்த நல்வாத்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து